ஹதீஸ் இருநூற்றி அறுபத்தி மூன்று ஆயிஷா ரயில்லாஹு அவர்கள் கூறியதாவது நானும் நபி செல்லாஹு அரகி வசல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் ஒன்றாக நீரல்லி கடமையான குளிப்பை குளித்தோம்